வணக்கம் உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இது உண்மையிலே ரொம்ப சின்ன கதை அதான் அப்படி சொன்னேன் ஒரு அழகான காட்டுல ஒரு பெரிய மரத்து மேல ஒரு குருவை கூடு கட்டி வசித்து வந்தது அந்த மரத்திலே ஒரு குரங்கும் வசித்து வந்தது ஒரு நாள் அமாவாசை இருட்டுல இந்த குருவியும் குரங்கும் சாப்பிட்ற நேரத்தில் வெளிச்சம் தெரியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தது அம்மாவாசைனா ரொம்ப இருட்டா இருக்கும் இல்லையா அம்மாவாசனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா ஓகே அம்மாவாசைன்னா என்ன அப்படின்னு கதையினுடைய முடிவில் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த அம்மாவாசை இருட்டில் கருங்கும்னு இருந்ததுனால இரவு நேரம் சாப்பாட்டு வேலையில எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தது அப்போ குரங்கு என்ன பண்ணுச்சு அங்கே பறந்துட்டு மின்மினி பூச்சியை வந்து பிடிச்சிட்டு வந்து அதை நெருப்புன்னு நினைச்சி கொஞ்சம் ஓலைகளை வச்சு அதுக்கடையில் மின்மினி பூச்சியை வச்சுன்னு ஊதிச்சு நெருப்பு பிடிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெளிச்சம் வரும் அப்படின்றதுக்கு உடனே குருவி சொல்லிச்சு என்ன நீ பண்ற எப்படி வந்து நெருப்பு பிடிக்கும் அது மின்மினி பூச்சி நெருப்பு கிடையாது அப்படின்னு குருவி சொல்லிச்சான் அப்போ குரங்க சொல்லிச்சான் ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து மறுபடி அந்த மின்மினி பூச்சி மேலே ஓலையை எடுத்து போட்டு ஊதிச்சு அப்பையும் வந்து நெருப்பு பிடிக்கல உடனே குருவி சொல்லிச்சு நான் தான் சொன்னேன்ல அது மின்மினி பூச்சி நெருப்பு கிடையாது தீ பிடிக்காதுன்னு சொன்னேன் குரங்குக்கு கோபம் வந்துருச்சு கொஞ்சம் வாய முடி வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு மறுபடியும் ஓலைக்கு நடுவுல இருந்த மின்மினி பூச்சிய ஊதி பெருசாக்கி ஒரு நெருப்பாக்கலான்னு பார்த்தது அப்ப குருவி சொல்லிச்சு எத்தனை தடவைதான் உனக்கு சொல்றது கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான் குருவி உடனே அந்த குரங்குக்கு கோபம் வந்து தாவி அந்த குருவியை பிடிச்சு ஓங்கி அடிச்சதான் தரையில கீழ இருந்த கல்லுல பட்டு அந்த குருவி தலை செது இறந்து போச்சான் ரொம்ப பாவம் இல்ல இந்த கதை இதோட முடிஞ்சு போச்சு இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய நண்பர்களிலே சிலர் வந்து ரொம்ப முட்டாளா இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லலாம் தவறு கிடையாது ஆனா நம்ம அறிவுரை கேட்காம அவங்க மறுபடி மறுபடியும் அந்த தவறை செய்யறாங்க அவங்களுக்கு இன்னொரு முறை சொல்லி பார்க்கலாம் அதையும் மீறி அவங்க திரும்ப திரும்ப அதையே செய்யறாங்க கோபம் வரும் அவங்க உங்களுக்கு ஆபத்த விளைவிக்க கூட தயங்க நாம சரியான விஷயத்தை எடுத்து சொல்லியும் திரும்ப திரும்ப அந்த தவற செய்யறவங்களை நம்ம வந்து திருத்தணும் நினைக்கவே கூடாது நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது பாதுகாப்பும் கூட அப்படிங்கறதுதான் இந்த கதையினுடைய நீதி இப்போ அமாவாசை அப்படின்னா என்னங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லா நாட்களுமே இரவு நேரத்துல ரொம்ப இருட்டாதான் இருக்கும் ஆனா நிலா இருக்கிறதுனால வெளிச்சம் கொஞ்சம் தெரியும் இல்லையா மொட்டை போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நிலா வெளிச்சத்துல விளையாட முடியும் சாப்பிட கூட முடியும் ஆனா இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருங்கும்னு இருக்கும் முன்னாடி யாரும் நின்னா கூட நமக்கு தெரியாது ஏன் எப்படி அப்படின்னா அன்னைக்கு நிலா சுத்தமா தெரிய நிலா எங்க போயிடும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிலா வந்து எங்கேயும் போகாது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல எக்ஸாக்டா ஒரே நேர்கோட்ல நிலா வந்துரும் அப்போ சூரிய வெளிச்சியம் படக்கூடிய பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியாது சூரியனுடைய வெளிச்சம் வந்து நிலாவோட முகத்துல விழுகிதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து முதுகு பக்கம் அப்ப முதுகு பக்கம் கருப்பா தெரியும் அம்மாவாசை அப்படின்னு சொல்றோம் இப்ப உங்களுக்கு நினைக்கிற நிலா நம்ம கண்ணுக்கு சுத்தமா தெரியாததுனாலதான் அன்னைக்கு ரொம்ப இருட்டா இருக்கு அந்தனாலதான் நம்ம அமாவாசைன்னு சொல்றோம் அம்மாவாசைக்கு அடுத்த நாளும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நிலா வந்து ஒரு கோடு கொஞ்சம் வளர்ந்து பெருசா தெரியும் வெட்டி கீழே போடுவாங்கல்ல அம்மா அப்ப எப்படி நகம் என்ன ஷேப்ல இருக்குமோ அதே ஷேப்ல நிலா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நிலா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அப்புறம் ஹாஃப் மூணாகும் அப்புறம் ஃபுல் மூணாகும் சரியா இதான் வந்து வளர்பிறை அப்படின்னு சொல்றாங்க அதாவது அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களை வந்து வளர்பிரை அப்படின்னு சொல்றாங்க பிறை அப்படின்னா நிலா இப்போ புல் மூன் வந்துருது அததான் பௌர்ணமின்னு சொல்றோம் அம்மாவாசைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் வந்து பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா புல் மூன் இருக்கிறதுனால நல்ல வெளிச்சம் இருக்கும் கிட்டத்தட்ட பகல் மாதிரி நீங்க வந்து மொட்டை மாடியில உட்காந்து சாதம் போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும் அந்த புல் மூன் டே அதாவது பௌர்ணமி அன்னைக்கு இருந்து நிலா கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வெட்டி போட்ட நெகம் அப்புறம் குறைஞ்சு திரும்ப ஒரு நாள் காணாம போயிடும் அது அம்மாவாசை அப்ப மாசத்துல ஒரு தடவை அம்மாவாசை வருது ஒரு முறை பௌர்ணமி வருது பதினஞ்சு நாள் இடைவெளியில அம்மாவாசையும் பௌர்ணமியும் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஆயிரம் பிறை கண்ட அபூர்வ சிகாமணி அப்படின்னு சொல்லுவாங்க வயசான பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க ஆயிரம் பிறை கண்ட மூதாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நூறு முறை அவங்க பௌர்ணமிய பார்த்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் பிறைனா நிலா முழு நிலா தெரியக்கூடிய நாளை பிறை சொல்றாங்க அந்த ஆயிரம் பிறை கண்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் தௌசண்ட் மந்த்ஸ் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்னு அர்த்தம் 1000 தௌசண்ட் மந்த்ஸ் வருஷம் கிட்டத்தட்ட எயிட்டி 83 இயர்ஸ் அதுக்கும் மேல அப்போ அவங்க உண்மையிலே அனுபவசாலியான ஒரு வயசான பாட்டிய ஆயிரம் பேரை கண்ட அபூர்வ சிகாமணி அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுது தானே சரி இப்போ நான் சொன்ன கதையும் அமாவாசை பௌர்ணமி பற்றி நான் சொன்ன தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த கதையை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க அமாவாசை பௌர்ணமி பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதையும் உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க மேலும் இது போன்ற பல கதைகளை கேட்கணும் அப்படின்னு உங்க நண்பர்கள் நினைச்சாங்க அப்படின்னா பிளேஸ்டோர்ல போய் பாட்பீன் பிஓடி பிஇஏஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓ எக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒன்னு டவுன்லோட் பண்ணி அதுல தமிழ் ஸ்டோரிஸ் பார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனல தேர்ந்தோ அல்ல சப்ஸ்கிரைப் பண்ண அவங்களும் தொடர்ந்து நம்முடைய கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்